ஸ்ரீகுருபியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் நாம் நம்முடைய தர்மசாஸ்திரத்திலிருந்து வேதத்தை அடிப்படையாகக் கொண்டு நம் தர்மங்களை வரிசையாக பார்த்துன்னு வரும் அதில் தற்போது சம்ஸ்காரங்கள் என்கிற தலைப்பில் நாற்பது சம்ஸ்காரங்கள் என்னென்ன என்பதை வரிசையாக பார்க்க போகிறோம் அதாவது கர்ப்பாதானம் முதல் நமக்கு நாற்பது சம்ஸ்காரங்களே வேதம் காண்பிக்கிறது அது என்னென்ன அவைகளை என்ன முறையில் செய்யணும் எந்த காலத்தில் செய்யணும் என்பதை விரிவாக பார்க்க போகிறோம் இந்த சம்ஸ்காரங்கள் என்பது அவசியம் செய்யப்படணும் மனிதன் மனிதனாக வாழணும் அப்படின்னா இந்த சம்ஸ்காரங்கள் அவசியம் தேவை இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம்தான் நம்முடைய வாழ்நாளில் உறுதுணையாக இருந்து நமக்கு இந்த தேக ஆரோக்கியத்தையும் மன வலிமையையும் கொடுக்கறது இந்த சம்ஸ்காரங்கள் சரியானபடி நடக்கலை நம்முடைய வாழ்நாளில் அப்படின்னா அதில் தான் குறைபாடுகள் நம்முடைய தேகத்தில் ஏற்பட்டு வியாதிகளாக ஆவிர் பவிக்கிறது நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய மூளையும் ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த உலகத்தில் நம்மால் பார்க்க முடியாத வஸ்துக்களை கூட அனுபவத்திற்கு கொண்டு வரக்கூடியது மனசு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது நாம் இப்போ உலகத்தில் பார்க்கக்கூடியதான கம்ப்யூட்டர் இந்த ஐஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோனெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம் கூகுளுக்குள்ளே போய் பார்த்தால் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுறோமே ஒரு கூகுள் மாதிரி பத்து கூகுளுக்கு சமம் நம்முடைய புத்தி மூளை அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது நம்முடைய மூளைக்கு ஆனால் நம்முடைய மூளையினுடைய வலிமை நமக்கு தெரியல அதை நாம் எப்படி செம்மைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாததுனாலே தான் நமக்கு வாழ்க்கையை செம்மையாக அமைய மாட்டேங்கிறது ஆரோக்கியமாக இருக்க மாட்டேங்கிறதுங்கிறது ஒன்றும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத வஸ்துக்கள் விஷயத்தில் நமக்கு ஈடுபாடு வரமாட்டேங்கிறது நம்பிக்கை வரமாட்டேங்கிறது தெய்வத்தின் மேலே நம்பிக்கை வரமாட்டேங்கிறது ஏன்னா நம் கண்ணுக்கு தெரியலையே அப்படிங்கிறதுனால தெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறோம் ஞானிகளை பார்த்தால் கேலி கிண்டல் பண்ணுறோம் ஜீவன் பார்த்தால் நமக்கு அவர்களிடத்தில் மரியாதை வரமாட்டேங்கிறது இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா பார்த்தால் நமக்கு மரியாதை வரமாட்டேங்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த சம்ஸ்கார லோபம்தான் காரணம் அதுதான் பழைய நாளில் ஒரு ஒரு பையன் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான் ஒரு குழந்தை சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது தப்பு பண்ணுறதுன்னா இவன் சரியான சம்ஸ்காரம் இல்லை இவனுக்கு அப்படின்னு கோவிச்சுப்பா பழைய நாளில் சரியான சம்ஸ்காரம் இல்லை இவனுக்கு துர்பீஜன் அப்படின்னு சொல்லுவான் துர்பீஜன் அப்படின்னா கர்ப்பாதானம் செய்ய வேண்டிய காலத்தில் கர்பாதானம் செய்ய வேண்டிய முறையில் செய்யப்படாமல் பிறந்தவன் அப்படின்னு அர்த்தம் அதற்கு துர்பீஜன் பேர் அப்படி பிறந்தால் அவன் இது போல கேட்காமல் கண்ணா பின்னான்னு மிருகங்கள் போல வாழ்ந்து முடிச்சுடுவான் ஆனால் நம்முடைய இந்த பிறவி இருக்கே மனித பிறவி நம்மால் ஒரு மனுஷனையும் சிருஷ்டி பண்ண முடியுமா முடியாது ஏதோ ஒரு ஜென்மாந்தரங்களில் செய்த ஒரு பெரிய சுகர்த்தம் ஒரு பெரிய புண்ணியத்தினாலே நமக்கு இந்த மனிதப்பிறவி கிடச்சிருக்கு மனுஷ ஜென்மா கிடச்சிருக்கு திரும்பவும் இந்த ஜென்மா கிடைக்குமா தெரியல கிடைச்சதை நாம் பயன்படுத்திக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் அப்படி நமக்கு அரிதாக கிடைச்ச இந்த மனுஷென்மாவை நாம் செம்மைப்படுத்திக்கணும் அதற்காகத்தான் நமக்கு நிறைய உபாயங்களை வேதம் காண்பிக்கிறது பசுபக்ஷிகளெல்லாம் நினைச்சால் கூட வேதம் சொல்ல முடியுமா பசுபக்ஷிகளெல்லாம் நினைச்சால் தர்மம் பண்ண முடியுமா நினைக்கலாம் செய்ய முடியாது செய்வதற்கு இந்த நல்ல சம்ஸ்காரங்கள் வேணும் அப்படிங்கிறதுனாலே தான் நம்முடைய வேதம் ஒரு ஜீவன் ஒரு கர்ப்பத்தில் உற்பத்தி ஆதிலிருந்து ஆரம்பித்த சம்ஸ்காரங்கள் சொல்லப்படுறது ஏன்னா ஒரு ஜீவன் ஒரு மனுஷனுடைய கர்ப்பத்தில் ஒரு பெண்ணனுடைய கர்ப்பத்தில் உற்பத்தி ஆறுது அப்படின்னா அரிதான பிறவியை அந்த ஜீவன் எடுக்கப் போகிறது மனுஷ ஜென்மா செம்மை செம்மைப்படுத்தணும் அந்த குழந்தை உலகத்தில் பிறந்து ஆரோக்கியமாக மன வலிமையோடு வாழ்ந்து தனக்கும் தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் நம்முடைய தேசத்திற்கும் நிறைய நல்லவைகளை செய்யணும் தானும் பயனடையனும் தன்னை சுற்றி உள்ளவர்களையும் பயனடைய செய்யணும் இந்த தேசத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முக்கியமான நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்டது இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் செய்யப்படாமல் பிறந்தால் தேக ஆரோக்கியம் நிச்சயமாக இருக்காது மன இருக்காது பிறந்தும் சாட்சாத் பசுஹூ புட்ச விஷான ஹீனகா அப்படின்னு புராணம் சொல்கிறது அப்படி எந்த ஒரு சம்ஸ்காரமும் இல்லாமல் ஒரு ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து உலகத்தில் வாழறதுன்னா சாக்ஷாத் பசுஹூ அது மிருகம்தான் அந்த குழந்தை என்ன வித்தியாசம் புச்ச விஷான கொம்பும் கொழம்பு வால் இல்லாத பிராணி அப்படின்னு நமக்கு புராணங்கள் காண்பிக்கிறது ஏன் அப்படி சொல்கிறது அப்படின்னா குறைவுபடுத்துறதுக்காக சொல்லலை அந்த அளவுக்கு இந்த சம்ஸ்காரங்களெல்லாம் மிகவும் முக்கியம் சம்ஸ்காரம் செய்யப்பட்டு வாழக்கூடியவனுடைய வாழ்க்கையும் இது எதுவுமே இல்லாமல் வாழ்பவனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இந்த வித்தியாசத்தை முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தில் பார்க்கணும்னா மனதளவில் பார்க்கணும் சம்ஸ்காரங்களெல்லாம் சரியாக செய்யப்பட்டு வாழ்பவனுக்கு உள்ள மன உறுதியும் ஒன்றுமே இல்லாமல் வாழக்கூடியவனுக்கு குழப்பமான நிலையையும் பார்க்கலாம் இந்த மன வலிமையை கொடுக்கக்கூடியது இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் அப்படின்னு அந்த அளவுக்கு முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் இது விஷயமாக தர்மசாஸ்திரம் சொல்கிற போது வைதிகைகி கர்மபிஷ்புண்ணியைஹி நிஷேகாதிகி துஜன்மனாம் காரிய ஷரீர சம்ஸ்காரா பாவனப் பிரைத்திய சேகச்சா கர்ப்பத்தில் உற்பத்தியானதிலிருந்து ஆரம்பித்து இந்த சம்ஸ்காரங்கள் செய்யப்படுறது இது எதற்காக அப்படின்னா ஷரீர சம்ஸ்காரா இந்த மனுஷென்மா அப்படிங்கிறத நாம் எடுக்கிறோமே இந்த மனுஷென்மாவுக்காக செய்யக்கூடியது இந்த சம்ஸ்காரங்கள் இது என்ன செய்யறதுன்னா பாவன பிரைத்திய சேகச்சா உலகத்தில் தேக ஆரோக்கியம் மன வலிமை நல்ல எண்ணங்களோடோ ஆத்மகுணங்களோடோ வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த பிறகும் கூட அடுத்த பிறவி நாம் எடுக்கிற வரையிலும் இந்த சம்ஸ்காரங்கள் நமக்கு துணை புரியிறது முக்கியமாக வாழும் காலம் வரை ஆத்மகுணம் நமக்கு இருக்கணும் அஷ்டவ் ஆத்மகுணாக அப்படின்னு அதாவது ஒவ்வொருவருக்கும் இயற்கையாகவே சில சுவாவங்கள் இருக்கணும் அதை ஏற்படுத்திக்கணும் அந்த இயற்கையான ஸ்வாவம் மாறுபட்டு இருக்கும் நமக்கு அதை சரி சரிப்படுத்துகிறதுக்கு தான் இந்த சம்ஸ்காரங்கள் துணை புரியுறது இது விஷயமாக நமக்கு மகரிஷிகள் நிறைய சொல்லியிருக்கா சம்ஸ்காரங்கள் எல்லாம் என்னென்ன ஆத்மகுணங்கள் என்னென்ன அப்படின்னு நமக்கு மகர்ஷிகள் காண்பிச்சிருக்கா அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்